திண்டுக்கல்லில் அமைந்துள்ள அரபிக் கலாச்சாலையின் முதல்வர் சங்கைக்குரிய மௌலானா அல்ஹா கிரணூரி அசரித் அவர்கள் இப்பொழுது இஸ்லாம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார்கள் ரஹ்மான் ரஹீம் இன்னாஹில் இஸ்லாம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உடைய இந்த விழாவின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே இந்த மசிதனுடைய பூர்த்தி செய்யப்பட்டதனுடைய விழா எடுக்கப்பட்டு அந்த விழாவை வெறும் ஒரு விழாவாக விருந்தாக மட்டுமில்லாமல் பல நல்ல பல கருத்துக்களை எல்லோரும் கேட்டு பயன்பெறும் வகையில் ஒரு நாள் முழுமையாக ஒரு மாநாடாக நடத்தியிருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கதும் துவாசியத்தக்கதுமாகவும் அல்லாஹாலா சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் அவன் புறத்திலிருந்து பெரிய நன்மையை தந்தருவானான் பெரியவர்களை நண்பர்களே இந்த நல்ல நேரத்தில் உலகத்திலேயே மனிதனால் புரிந்து கொள்ளப்படாத ஒரே ஒரு விஷயம் அல்லது ஒரே ஒரு கருப்பொருள் மனிதன்தான் மனிதன் எல்லாவற்றையும் புரிகிறான் ஆனால் அவன் புரியாத ஒன்று மனிதன் தான் ஒருவரிடத்தில் கேட்டு பாருங்கள் நீங்கள் உங்களை பற்றி என்ன புரிந்து இருக்கிறீர்கள் ஒரு பொருளை பற்றி புரிவதென்பதற்கு அர்த்தம் பொருளை இரண்டு வகையாக புரியலாம் கையிலே கட்டியிருக்கிற வா என்ன செய்கிறதுக்கு மாறும் இரண்டாயிரத்தி ஆறாக மாறும் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் பனிரெண்டு மாதத்தில் ஒரு தடவை எப்படி தெரியும் அதற்கு அப்படி அது மட்டுமல்ல ஒரு போன் பார்த்தேன் அதிகமான போரே கூட அடிக்கிறது குழந்தை மாதிரியா அப்பப்ப எடுத்து பால் கொடுத்து பால் கொடுக்க நெஞ்சில் வைக்கணும் இது காதல வைக்கணும் வித்தியாசம் சொன்னார் அப்பப்போ சினுங்கம் அப்பப்ப தூக்கி கொஞ்சிட்டு அப்புறம் வச்சுக்க இல்லை சில சமயத்தில் அதை செல்வா செல்வாக்குள்ள போன் சொல்லலாம் எப்படின்னா அப்போ வந்திருப்பாரு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் பேசலெண்டு வந்த உடனே போன் அடிக்கும் அப்போ செல்லை கையில் எடுத்துட்டு வாக் பண்ணிடுவாரு செல்வாக் அது அவருடைய செல்வாக் ஆகவே ஒரு கடிகாரம் அதே போல ஒரு செல்போன் செல்போனை கையில் வைத்திருக்கிறவர்களுக்கு டிஜிட்டல் வாட் கையிலே கட்டியிருப்பவர்களுக்கு அதில் என்னென்ன வரும் என்பதெல்லாம் தெரியும் இப்படி அந்த செல்போனை புரிந்து வைத்திருக்கிறோம் அதில் முன்னால் போறது இப்படி பின்னால் போகிறது இப்படி மோடு மாத்துறது இப்படி அந்த அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகிறது இப்படி இந்த சப்ஜெக்ட் இன்னும் என்னென்னவோ அவ்வளோ தெரியும் கையில் வச்சிருக்கிறோம் பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு அதெல்லாம் தெரியாது வந்தால் பட்டநாமிக்கு பேச தெரியும் வச்சுக்க தெரியும் இப்படி சில பேர் உலகத்தில் எங்களை மாதிரி இல்ல செல்போன் வைக்கல சொல்றேன் என்ன சொல்ல வர்றேன் அது செல்போன் உள்ளதெல்லாம் தெரியும் செல்போன் எப்படி வேலை செய்யுது மாறுது எப்படி இங்கிருந்து நீங்க இங்க மட்டும் பேசுறதில்லை இலங்கைக்கும் பேசலாம் டெல்லிக்கும் பேசலாம் இடத்துல இங்க இருந்து லண்டனுக்கு போறதுக்கு ஏரி உட்கார்ந்தீங்க மாட்டு வண்டியில பிரயாணம் போறதுன்னா பத்து பதினோரு மணி நேரம் போயிட்டா அப்படியே அடைச்சு போட்டு ஜெயில் மாதிரி ஆயிரும் மனுஷனுக்கு ரூஹ் போயிடும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆனா இங்க இருந்து பட்டம் அமுக்கன உடனே என்ன கிடைக்கலோ சைக்குமா இருக்கீங்க சைக்குமா இருக்கிறேன் அப்படியெல்லாம் போகுது சாட்டிலைட் மூலமா போகுதுன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் தெரியுமா அதை பத்தி ஏதாவது தெரியுமா தெரியாது செல்போனில் என்பது தெரியும் இணைத்தால் இப்படி நடக்கிறது அது எதன் காரணமாக நடக்கிறது என்பதை அவர்கள் கூட புரிந்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட அமைப்புகள் செட்டிங் இருக்கிறது இதே போல மனிதனுடைய என்ன இருக்கிறது தெரியுமா உள்ளங்கால் வரை மனிதனுடைய வேற டாக்டர் போங்க தெரியும் அடுத்த பொதுவான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் மனிதனுடைய அமைப்பை மனிதன் புரிந்து கொள்வதில்லை என்பது ஒரு விஷயம் அமைப்பு வெளியமைப்பை இனி உள்ளமைப்பை அதாவது மனதில் இருந்து என்னென்ன வருகிறது மனம்தான் உடலை இயக்குகிறது உடல் இயங்குகிறது உடலை மனம்தான் இயக்குகிறது இது எப்படி இயக்குறது என்பது கிதாப் குரான் அந்த குரானை விளக்கி காட்டுவதற்காக முகமது சலா அலி சலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய காலத்திலே எதுவெல்லாம் செய்தார்களோ செய்து விட்டார்கள் பிறகு அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் விளக்கமாக சகாபாக்கர் இருந்தார்கள் வல்லதீனத்தை பின்பற்றினார்களோ பொருந்திபாக்கள் சொன்னதிலிருந்து மேல் விளக்கங்கள் ஐம்பத்துகளின் மூலமாக பெரியவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் என்னவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது புதிதாக கருவிகள் வரும்பொழுதெல்லாம் அதை உபயோகிக்கலாமோ எப்படி உபயோகிக்கலாம் எந்த அளவுக்கலாம் அதற்கு முறை என்ன வரை என்ன இதையெல்லாம் நமக்கு குரான் ஹதீஸில் இருந்து சகாபாக்கள் எடுத்து சஹாபாக்களில் இருந்து ஐமத்துகள் எடுத்து ஐமத்துகளில் இருந்து அரியர்கள் எடுத்து உலமா அதற்கென்று ஒரு லைன் இருக்கிறது படித்து வைத்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் எதற்காக பறந்திருக்கிறோம் என்ன நோக்கத்திற்காக என்பதுதான் தலைப்பு அந்த தலைப்பிலே தான் இஸ்லாம் வந்திருக்கிறது மனிதனுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன எந்த அழு ஒவ்வொரு கேட்டால் சொல்லுவார்கள் தொப்பியினுடைய உபயோகப்படுகிறான் வேறு எதற்கும் இருக்கிறதா நம்ம வராமல் அப்படி வச்சிருக்கிற நேரத்துக்கு மட்டும்தான் வரணும் மற்ற நேரத்தில் வரக்கூடாது படுக்கக்கூடாது பள்ளி ஆசலில் பள்ளி ஆசல உட்கார கூடாது பள்ளிவாசல சாப்பிடக்கூடாது ஏத்திக்கா கூட சாப்பிடக்கூடாது தீனுடைய வேலையே செய்யறதுக்காக அவங்க சொந்த ஊரை விட்டு வந்திருந்தா கூட அவர்கள் பள்ளியில இங்கில் படுக்க கூடாது தப்பில்லை கல்யாணம் பண்ணனா இந்த பொண்ணு வந்து உடம்பு கெட்டு போயிடும் அழகெல்லாம் போயிருங்கிறது அதுக்குள்ள வேலையும் செய்யலை படிச்சதையோடு அப்படியே இருக்கட்டும் இருப்பான் நாம விடுவாரா சும்மா எங்க உங்க பொண்ணை சுத்தமா வச்சிருக்காம சில பேர் சொல்லுவாங்க அசுத்தப்படுத்த கூடாது அசுத்தப்படுத்தக்கூடாது பள்ளிவாசிக்க உபயோகிக்க கூடாது என்று சொல்வது அது முறை தவறிய காரியம் மனிதனால் பள்ளிக்கு எந்த பிரயோஜனம் இல்லை சரி மனிதனால் உடைக்கு பிரயோஜனமா மனிதனால் உணவுக்கு பிரயோஜனமா மனிதனால் வீட்டுக்கு பிரயோஜனமா நான் வீட்டுக்கு மனைவிக்கு சம்பாதிச்சு கொடுக்கறனே சம்பாதிச்சு கொடுக்கறீங்க சரி மனைவியை கலவனாக்கணு நீங்க தானே மனைவியும் அதனால பெண்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறது வெறும் பெண்களுக்கு லாபம் செய்யறதுக்காக மட்டுமல்ல லாபம் செய்யறதுக்கு அல்ல சொல்ல போனா நமக்கு ஒரு லாபம் இருக்கு அதுக்காக சுருக்கமாக சின்ன உதாரணம் சொல்றேன் கிராமங்களில் பாருங்க சேவல் கோழியை கூட்டிக்கிட்டே போகும் அதுக்கு தீனியெல்லாம் கொடுக்கும் தீனி காட்டி கொடுக்கும் சாப்பிடுன்னு சொல்லி அது சாப்பிட்றது பார்த்துக்கிட்டே நிற்கும் தான் சாப்பிடாது பார்த்துக்கிட்டே நிற்கும் அது சாப்பிட்டு போகிறத சாப்பிடும் பாவம் நாம காட்டி கொடுக்காட்டா தீனி காட்டி கொடுக்காட்டா கோழி எப்படி சாப்பிடுங்கிற இறக்க தெரியுங்களா என்னங்க சொல்ல மாட்டேங்க சொன்ன வெக்க கேடு அதனால சொல்றேன் கோிக்குறது இருக்கு பாசம் இருக்கு ஆனால் பாசத்துக்கு ஒரு பேஸ் இருக்கு அடிப்படை இருக்கு சரி மக்களுக்கு நான் கொடுக்கறேன் அதுல ஒண்ணு இல்லையே மக்களுக்கு நல்லா படிக்க வைங்க பெரியவனானா கவனிச்சுக்குவான் பெரியவனானா கவனிச்சு பெரிய பெரியவன் இருக்கு அதே நேரத்தில் எவ்வளவு மோதினா வலுச்சு எடுத்தாலும் என்ன செய்ய பிடிச்சுக்கும் அதே போல நாம குழந்தை மேல பிரியம் வேண்டாம் சொன்னா கூட தானாவே வந்துடும் ஒரு வயசு வரைக்கும் உலகத்தில் எதற்கு மனிதன் பயன்படுகிறான் வியாபாரத்துக்கா தொழிலுக்கா பொருட்களை செய்வதற்கா இந்த பொருளை செய்வதற்கு மனிதன் பயன்படுத்தாது சொன்னால் இந்த பொருள் மனிதர்களுக்கு பயன்படுகிறது மனிதர்களுக்கு பயன்படுகிறது நான் கேட்கிறேன் மனிதன் எதற்கு பயன்படுகிறான் சொல்ல போனால் மனிதன் எதற்கும் பயன்படுவதில்லை என்பது மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற உபயோகமா கெட்டு போகும் பேனா வச்சிருந்தோம் நல்ல அருமையான பேனா எவ்வளவு நூறு ரூபாய் ஒரு நாலு நாளைக்கு எழுதிட்டு அதை வித்தனை ரூபாய்க்கு விற்கும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது கஷ்டம் ஏன்டா செகண்ட் ஹேண்ட் ஒரு மூணு வச்சிருந்த ஒன்னாக பேனாவுக்கு ஆனாலும் அதுக்கு விலை குறைஞ்சி போயிரும் அதே போல எந்த ஒரு பொருளை உபயோகித்து கைப்படாமல் எடுத்து வைங்க சாதா சாப்பாடு கூட அப்படித்தான் காலையில எடுத்துரண்ட கைப்பட்டு கொத ஒரு காட்டுங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த உலகம் முழுவதும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் எதற்காக என்பதை மட்டும் மனிதன் புரிந்து எனவேதான் நான் சொன்னேன் உலகத்திலே புரியப்படாத மனிதனால் புரியப்படாத ஒரே விஷயம் மனிதம் மனித தன்மை என்ன மனிதன் எப்படி இருக்க வேண்டும் நான் படைக்கப்பட்டிருப்பது அமைத்து மனிதன் அனுப்பும் போதே சைத்தான அப்பவே வந்துருச்சு இருக்கும் போது அங்க போய் சொன்னா இந்த இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான் எதற்காக தெரியுமா நீங்கள் இதை சாப்பிட்டால் மலக்காக விழுகிறீர்கள் அந்த கூட மலக்கை மழக்காயிருவீங்க அதுக்காக ஒத்துக்கொள்ள சாப்பிட வேண்டாம் இப்ப இந்த உபேசத்தை கேட்டு நம்ம நிரந்தரமா சொற்கத்திலே இருந்துக்கலாம் நிரந்தரமா சுகமாவே இருந்துக்கலாம் என்பதற்காகத்தான் ஹபா அலிஸ்லாமும் ஆதமலை சேர்ந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட்டா என்னாச்சு என்ன நோக்கத்துக்கு சாப்பிட்டாங்க அதே போல சொன்னால் மக்களில் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் இன்னமின அஸ்வாஜிக்கும் اولادிகும் அதுவல்லக்கும் எவறி ஷைத்தான் ಅಲ್ಲ அதுவும்னு சொன்னானோ அதே போல மனிதிய ஒரு அதுவு மனிதவியை दीनダーாக்கி வைக்கலேன்னு சொன்னா மனிதவியே போல விரோதி யாரும் கிடையாது ஷைத்தான் அப்படி செய்ய முடியாது ஷைத்தான் அப்படி கெடுக்க முடியாது மனிதவியே போல விரோதி யாரும் கிடையாது दीनダーாக்கி வச்ச மனிதவியே போல நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறவன் யாரும் கிடையாது दीनダーாக்கில மனிதவியே நாம என்ன दीनダーா இருந்தாலும் சரி வெளிய போகும்போது செருப்பு வெளிய காட்டி விடுற போது தீனி வெளிய காட்டி விட்டு தான் வீட்டு போற போக வேண்டியது அங்க ஈடுபடாது மனைவி என்ன சொல்றாங்களோ இந்த பூரா செஞ்ச பாருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் நான் சொல்றதை கேளுங்க இப்ப ஆரம்பிச்சா பூரா அவங்க சொல்றதை கேட்க வேண்டியது வரும் ஏனென்றால் சைத்தானும் மனைவியும் சேர்ந்து கெடுக்கிறாங்க சைத்தான் சைத்தான மட்டும்தான் கிடைக்கிறான் சைத்தான் மனைவி கூட சேர்ந்துக்கிறான் நம்ம சைத்தான் நம்மகிட்ட ஒரு நூறு மனைவிட்டு ஒரு இருநூறு ஒரு ஆயிரத்துக்கு ஈடு மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஒரு செய்த ஒரு கிராம அவர் கேட்ட அவர் சொன்னார் நான் தான் அஜர்த்து யார் அஜித்து இல்லையா மனைவி உரிமை இல்லை சகோதரர்களே இருந்து நமக்கு இருக்கிற சவாலே இதுதான் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு அனுமதி நேரான பாதையில போய் குறுக்கே உட்காருவேன் நல்ல காரியத்தை செய்யாமல் தடுக்கிறார் பணரூபத்தில் சும்மா கிடைச்சா நூறு ரூபாய் கிடைக்கும் நீ இந்த வேலை செய்தால் ஒரு தப்பான காரியம் இந்த இடத்துல என்ன கிடைக்கும் வரைக்கும் போகும் சும்மா செய்தா நூறு கிடைக்கும் அப்படிதான் வாங்கிட்டார் சம்பளமா வாங்கினா ஐயாயிரம் கிடைக்கும் மொத்தமா சொல்லையா என்ன கிடைக்கும் ஐயாயிரம் கிடைக்கும் அதே போல ஐயாயிரம் கிடைக்கும் இன்னொரு ஐயாயிரம் கிடைக்கும் இந்த காலத்தில் பைசா கொடுக்கிறதுக்கு ஒரு பிச்சைக்காவுக்கு ஐம்பது அந்த வெளியே வந்துருக்க வேண்டியதுல இவர் ஐம்பது பைசா எடுத்து போட்டாரு போட்ட பிறகுதான் தெரிஞ்சு அஞ்சு ரூபாய் அவருக்கு வர்ற ஹார்ட் அட்டாக்கு ஒன்னே லட்சம் அஞ்சு ரூபா போட்டதுக்கு ஐம்பது நாளைக்கு வருத்தப்படுவார் அன்னைக்கு இருபது ரூபாய் ஒண்ணும் கிடாதுக்காகத்தான் புதுல புது நோட்டு கிடைக்காது காலம் மாடி போச்சு மனிதனை அல்லாஹு படைத்திருக்கிற நோக்கம் என்ன இதை புரிய வைப்பதற்கு நம்புவார்களை அனுப்பிப்பேன் என்னுடைய தெளிவா உட்கார அது மனைவி ரூபத்தில் மக்கள் ரூபத்தில் காசு தங்க ரூபத்தில் உலகத்துடையா இப்படி ஆயிடுவீங்க உங்க வீடு அப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் என்ன சொன்னாலும் அதே மாதிரி சொல்லி மனிதனுக்கு முதல் சவால் இந்த கூட்டம் முதல் சவால் இது மனிதனை தனி மனிதனை இந்த சவாலை எதிர்கொள்வது எப்படி எதிர்கொள்ள ஒரே ஒரு சக்தி தேவை என்ன சக்தி அல்லாஹர் மீது அல்லஹர் அவர்களுடைய வெற்றியடைய முடியாது முன்னேற முடியாது பாதை தான் தெளிவான பாதை அது மனசுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ புரியுதோ புரியலையோ புரிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஒதுவும் இல்லாட்ட தயமும் செய்யணும் தயமம் செய்ததுக்கு என்ன செய்யணும் லேசான தூசி எடுத்து அல்லது மண் எடுத்து தடவனும் ஒது செய்தா சுத்தமாகும் தயமம் செய்தால் அசுத்தமாகும் இது எப்படி சுத்தத்தை சுத்தத்தை எடுக்கிற அசுத்தம் எப்படி வரும் இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் அறிவு விளக்கம் சொல்ல முடியுமா பாருங்க யாரெல்லாம் அறிவு விளக்கம் சொல்ல முற்படுவார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்தொழிந்து போவார்கள் வீனுக்கு அறிவு விளக்கம் தேவையில்லை இருக்கிறது சில இடங்களிலே நான் சொல்லுவதை இவன் செய்கிறானா என்று பார்ப்பதற்கு கூட அதெல்லாம் சொல்லலாம் சில இடங்களே நான் சொல்றேன் என்ன செய்யறானா இல்லையா இது பார்க்கறதுக்காக கூட சொல்லலாம் இதே போல அறிவு ரீதியாக பார்த்தால் அப்துல்லா என்று ஒருவர் இருந்தால் அந்த காலத்திலே ஒரு காலத்துல முன்னாள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாள் நினைக்கிறேன் அவர் மிக தீவிரமாக செய்து சொன்னார் நான் நம்முடைய மகளை என்னுடைய மகளை இன்னொரு பேருக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு கட்டாயம் நானே கல்யாணம் செய்துக்கிறேன் முதல் மகளை இரண்டாவது நாளன் என் மகனு கல்யாணம் செய்து வச்சிருக்கேன் எல்லாம் கூட்டம் குடும்பமா போன மூணாவது என்ன என்ன செல்லமா வளர்த்தோம் பொண்ணுக்கு வந்தவன் வாடி அவர் சொன்னார் அவசியம் என்ன எனக்கு வயது இருக்கிறது என்ன கட்டுப்போகிறது அறிவு ரீதியாக போகிறவர்கள் என்ன தப்பு அண்ணனுக்கு மூணாவது ஆளா போய் செங்கோட்டையில போய் ஒரு மாப்பிளம் மெட்ராஸ் கட்டி கொடுத்தீங்க தெரியுமா செங்கோட்டை தென்காசி பக்கத்தில் இருக்கு ஒரு செங்கோட்டை ஒரு செங்கோட்டை இருக்குறோம் அப்படி கட்டி கொடுத்தா அந்த செங்கோட்டை பாஷை செங்கோட்டை பாசை நமக்கு அதனால திருநெல்வேலி ஜில்ல பாஷை திருநெல்வேலி ஜில்லா பாஷை நமக்கு புரியாது எங்கே போவாப்பில்ல இங்கே வந்தாப்புல என்றுன்னவோ சொல்கிறாங்க நம்மகிட்ட ஒரு பையன் வந்தால் அங்கே ஓதுறதுக்கு சின்ன பையன் அவன் வந்து உட்கார்ந்துருந்தான் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் அந்த காற்று வேகமாடிக்குது அந்த கதவை மூடுப்பான்னு சொன்னேன் அந்த பையன்ட்ட அப்புறம் மதுச சேர்றதுக்கு வந்துருக்கிறான் அந்த கதவை மூடுப்பான்னு சொன்னேன் அப்படியே பார்க்குறான் அதே கதவு மூடு முடி பார்க்குறான் பக்கத்தில் மேலப்பாளையத்த அஸ்தாதுத்தர் இருந்தார் நம்ம ஊருக்கார் தான் மேலப்பாளையத்துக்கார் மேலப்பாளையம் திருநெல்வேலி ஜில்லாக்காரன் இந்த பையன் மேலப்பாளையத்து பையன் அப்ப நான் சொன்ன அவர்த்த கதவு மூட சொல்லுங்க சொல்லுங்க மூடிட்டான் கதவை நான் செந்தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்க மூடு இவர் சொல்றாருங்க அங்கே தமிழ்ல நாட்டு தமிழ் கரவடை முடி பாடம் இருக்கும் அங்க போய் மாப்பிள புடிச்சி வந்து கண்டிப்பாக பழக்க வழக்கங்கள் பழகிறது சாதாரண விஷயமா எங்க ஒரு சம்பள கொண்டு வந்து பழக்க முடியலையா ஒரு பொண்ணை கொண்டு போய் அந்த குடும்பத்தில் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் எப்படி மாமியார் இப்படி மாமியாருக்கு வேலை செய்யல வீட்டில் வேலை செய்யல சாதனை வைக்க தெரியல ஆணை வைக்க தெரியல குழம்பு வைக்க தெரியல சோறாக்கு தெரியல அதனால் அவர் சொல்லுகிறார் இதில் என்ன தப்பு என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளை நான் நிக்கா செய்து வைத்தால் என்ன தப்பு நம்ம தப்புன்னு தான் சொல்றோம் ஒன்னு நல்லா சொன்னான்னு தப்புன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு நான் கேட்கறது அறிவு ரீதியாக என்ன தப்பு சொல்ல முயற்சி பண்ணுவீங்க முடியாது இப்ப தெரியுன்னா எப்பாவது எழுதுங்க அறிவு ரீதியாக என்ன தப்பு இருக்கு அறிவிதியே அந்த தப்பம் இல்லை என்ன அது இப்படி வம்சம் ஒன்னா இருக்குதா ரெண்டு பேரும் ஒரே ரத்தத்தில் ரத்தத்துல பிறந்தா என்ன குழந்தை பிறக்காதா அண்ணன் தங்கச்சி கட்டிக்கிட்டா குழந்தை பிறக்காதுங்களா ஈரோட தங்கச்சிக்குதான் என்னடா அப்படி கட்டிக்கிட்ட மார்க்கத்தில் கூடாது நாங்க கூடித்தான் இருக்கிறோங்கள நடந்தது சொல்றேன் என்ன நடக்காதுன்னு கேட்கிறேன் அல்ல கூடாது சொல்லி இருக்கிறான் இதே பாருங்க நம்ம அக்கா மேல கட்ட மாட்டோம் தங்கச்சி மேல கட்ட மாட்டோம் அக்கா மக தங்கச்சி மேல கட்ட மாட்டோம் கட்ட பச்சை ஹராம் அக்கா மகளை தங்கச்சி மேல கட்டுறது பச்சகராம் ஆனால் மாற்றுவதற்கு அக்கா மகதான் முறப்பண்ணு சொல்றாங்க கட்டிக்கிறாங்க ஏற்படுத்திகளும் வரைமுறைகளுமே இல்லையானால் ஆண் பெண் விஷயத்தில் எந்த வேறுபாடும் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கிடையாது அதே ஒரு ஆணுக்கும் வேறொரு செங்கோட்டை பெண்ணுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது ஆனால் அறிவுறுதிக்கு அப்பாற்பட்டு வம்சத்தல அரம்பித்து இதை அறிவு ரீதியாக எனக்கு அறிவு இருக்கிறது என்று யாராவது செய்தால் அவர்கள் குப்பை மேட்டுக்கு போக வேண்டியது தவிர அவர்கள் நாசமாக போவார்களை தவிர அறிவு ரீதியாக சொல்லி நிரூபிக்க முடியாது எனவே அந்த காலத்திலிருந்து அறிவித்து முற்பட்டவர்கள் விடுங்க இப்ராம் அலி இப்ரா அடிச்சு பேர் கொண்டார் அறிவி ரீதியான ஒரு விஷயத்தை முசாஸ்லாம் கொஞ்சம் பேர் கிருப்பியாக போய் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் சிக்கோம் என்று சொன்னார்கள் முன்னால் கடலை விழுதணும் என்ன செய்வோம் தெரியாது ஆனாலும் சொன்னார்கள் அவர்கள் இந்த தைரியத்தோடு அல்ல என்ன நாடுகிறான் அது நடக்கும் பயம் என்பது மூமிலுக்கு கிடையாது பயந்தவன் மூமினாக இருப்பது கிடையாது என்ன நடக்கும் அல்ல சொன்னது நடக்கும் இன்ன மாய ரி என்னுடைய ரப்பினுடனே இருக்கிறான் அல்லாஹு சந்தோஷப்பட்டான் சொன்னாபி ஆசா கல்பகர் உங்க அசா சாதாரண கையில் வச்சிருக்கிற ஆசாதான் வேற ஒன்றும் புது அசால நினைச்சுக்காதீங்க இப்போ அதை அசாத மேஜிக் கசா இருக்கு கொஞ்சம் உள்ள அமத்துல சின்னதாயிருக்கும் வெளியேற்றி விட்டா பெருசாக்கும் நிறைய பட்டன் சிஸ்டம் இருக்கும் அப்புறம் கீழே பிடிக்கிற சிஸ்டம் இருக்கும் நமக்கு ரெண்டு காலம் அசாவுக்கு மூணு காலம் இருக்கும் சில மொத்தம் நமக்கு அஞ்சு கால ஆயிடும்